உங்களுக்கு நான் ஒரு கிசுகிசு சொல்ல போறேன் உலகமே கல்லா சமைஞ்சு போய் பார்த்த இந்த நடிகர் ஒரு சமயக்காரர் மகன்க எட்டு வயசில் நடிக்க வந்துட்டாரு அப்ப கமல்ஹாசனா ஒரு சந்தேகம் ஆனா அம்மாவும் நீயே பாடலை போட்டவர் ஓஹோ அர்ஜுனா வசூல நம்பர் ஒன் அப்ப ரஜினிகாந்தா நீங்க பாட்டு சந்தேகமா கேட்டே இருந்தா எப்படி உங்களுக்கு தெளிவு சொல்லப்படுறார் ராம்குமார் கேளுங்க மிகப்பெரிய நடிகர் ஒன் மேன் சினிமான்னு சொல்றாங்க ஒரு நல்ல இயக்குனர் நல்ல தயாரிப்பாளர் நல்ல ஸ்டென்ட் மாஸ்டர் கோரியோகிராஃபர் நல்ல பாடகர் நல்ல நடிகர் நல்ல காமெடியன் எல்லாமே அவர் பண்ணுவார் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல இருந்து தொடங்கி பாட்டு பாடவரை ஏ டு செட்டலாம் பண்ணக்கூடியவர் ஒரு சிங்கிள் மேன் சினிமா அப்படின்னு அவங்க பேரு ஜாக்கி சான் உடைய வரலாறு தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான வரலாறு படித்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆகா ஆஹா சந்தோஷம்தோட இம்ப்ரெசிவாக இருந்தது இப்படிலாம் கூட மனிதர்கள் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப வந்து நம்ம எல்லாம் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சாதனையாளராக தான் ஜாக்கி ஷான் இருக்கார் ஜாக்கி சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பிறந்தார் அவருடைய இயற்பியர் என்ன தெரியுமா இயற்பியரில் ஜாக்கி அப்படிங்கிற பேரே கிடையாது சேன் கான் சாங் அப்படின்றதா இயற்பெயர் சீன பெயர் அப்படிதான் இருக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த சேன் கான் சேங் சுருக்கமாக சேன் எல்லாரும் அவர் சேன் தான் கூப்பிட்றாங்க ரொம்ப ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க அப்பா வந்து சமையல்காரராக பணியாற்றியவர் சமையல்காரன் அவர் ஷெஃப் கொஞ்சம் ஹை என்ற சமையல்காரர் ஹாங்காங்ல இருக்கக்கூடிய பிரெஞ்சு தூதரகத்தில் சமையல்காரராக பணியாற்றியிருக்கார் ஏழு வயது வரை ஹாங்காங்கில் தான் அவங்க இருந்திருக்காங்க அப்புறம் ஆஸ்திரேலியாவிற்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் புலம்பெயர் இருந்துட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தில் தலைமை சமையல் நிபுணராக பணியாற்றியிருக்காரு பையனை கூட்டிட்டு போகாமல் பையனை ஹாங்காங்ல இருக்கக்கூடிய ஒரு குருகுலத்தில் விட்டு போயிருக்காங்க சான ஜாக்கி சானா ஏழு வயசுலேருந்து பதினேழு வயசு அந்த குருகுலத்திலேயே கற்றுக்கிட்டு வந்திருக்காரு அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தற்காப்பு கலைகள் எல்லார்டும் கற்றுக்கிட்டு புங்கு கராத்தே டாக்போட நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ எல்லாத்தையும் கற்றுட்டுருக்காரு நல்லா பேசக்கூடிய ஆற்றல் எல்லாமே அங்கே வந்து குருகுலத்தில் எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க திரைப்படத்துறைக்கு ரொம்ப உதவக்கூடிய ஒரு குருகுலம்ன்றனால எட்டாவது வயதுலேயே இவருக்கு வந்து சின்ன சின்ன ரோலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு அப்புறம் ஸ்டென்ட் பேர்ஸனாக சண்டை வீரனாக நிறைய இடங்களில் நடிச்சிருக்காரு குறிப்பிட்ட அவருடைய பதினேழாவது வயதில் நடித்த ரெண்டு படங்கள் சண்டை வீரராக நடித்த ரெண்டு படங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி Bruce Lee Bruce Lee John. Uh, Fist of Fury. the dragon நல்ல வரவேற்பை பெற்ற படம்லிக்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தந்த படம் அந்த படங்கள் எல்லாம் மிகப்பெரிய சாதனைகள் செய்தவர் முப்பது அடி வயத்துல இருந்து குதிக்கணும்பாங்க பொதுவான ஊர்ல பாத்தீங்கன்னா முப்பது அடி உயரத்துல இருந்து அவர் குதிக்கிற மாதிரி ஒரு சீன் கட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க குதிக்கிறப்ப வலையில குதிப்பாங்க அடிபடாது அப்புறம் குதிக்க வைக்கிற மாதிரி ஷாட் எடுத்திருப்பாங்க இதுதான் இருக்கும் இவர் என்ன சொல்றாரு இதெல்லாம் தான் யதார்த்தமா இருக்காது நான் முப்பது அடி தூரத்துலேருந்து குதிக்கிறேன் முப்பது அடிதான் கட்ட ஒரு மாணி வயரம் சீன வரலாற்றுலயே அந்த ஹாங்காங் சினிமா வரலாற்றுலயே மூன்று மாடி வயத்துல இருந்து உண்மையிலேயே குதித்த முதல் மனிதர் சேன் தான் ஜாக்கி ஜான் தான் ப்ரூஸ்லி ஆச்சரியப்பட போனரா அடுப்பாகவே ஏன்டா அப்படிலாம் ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு நானும் எதையுமே ஒரு உத்வேகத்தோடு பண்ணக்கூடிய சான் அதை வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு சவால் எடுத்துகிட்டு முப்பது அடி தூரத்தில் கீழே குதிச்சு அடியே படாமல் தப்பிச்சு வந்திருக்காரு எல்லாரும் ரொம்ப பாராட்டியிருக்காங்க நீ தான்ப்பா அடுத்து ப்ரூஸ்லி அப்படின்லாம் சொல்லி தட்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் அடுத்து அதாவது பரிடாவது வயதில் நடிச்சிருக்காரு பரலா வயதில் எந்திர டிராகன் பத்தொன்பதாவது வயதில் இவருடைய பத்தொன்பதாவது வயதில் ஜாக்கி ஜானுடைய பத்தொன்பதாவது வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ப்ரூஸ்லி அகால மரணம் அடைகிறார் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஹாங்காங் சினிமாவில் ஒரு பெரிய வெட்டிடம் இருக்குது அதுக்கு அந்த சில ப்ரொடியூசர்ஸ் இவரை ட்ரை பண்ணுறாங்க ஜாக்கி ஜான் வச்சு கொஞ்சம் படமாக எடுக்கிறாங்க ஆனால் சரியாக ஜாக்கி ஜானுடைய அம்மா அப்பா ஆஸ்திரேலியாவுக்கு கூப்பிட்றாங்க தம்பி சினிமா அவனை ஒத்து வராது நீ கிளம்பி ஆஸ்திரேலியாவுவா கொஞ்சம் படிச்சிங்க தான் வேலை அப்படின்றாங்க ஆமான்னு ஜாக்கி ஜான் வந்து கிளம்பி போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலருந்து எழுபத்தாறு வரும் முயற்சி பண்ணி பண்ணி பார்க்கறாங்க முடியல எழுபத்தி ஆறு கிழமே ஆஸ்திரியாக ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு பகுதி நேரமாக வேலை பார்க்குறாரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் கட்டுமான நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு ஒரு சைட் சூப்பர்வைசர் மாதிரி இவருடைய பாஸ் பேர் ஜாக்கி ஜாக் பேர் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இவர் இருக்கார் இவர் போகிறதில் சும்மா இருக்கு பண்ணுறேன் ஸ்டைல் பண்ணுறது அப்படி பண்ணுறது வேலையை கொடுக்கறது பாராட்டுறது தட்டி கொடுக்கறது ஒரு லீடராகவே ஒர்க் பண்ணோன்னு லிட்டில் ஜாக் அப்படின்னு ஒரு பேர் வந்துருச்சு அப்புறம் ஜாக்கியை கூப்பிடாங்க ஒரு ஆறு மாசத்துக்குள்ள எந்த தயாரிப்பாளர் படம் எடுத்தாரோ அவர் திரும்பவும் வந்து இன்னொரு படம் எடுக்கலாம் அப்படின்னா ஹாங்காங் கூப்பிடாரு திரைப்படத்துறை தான் தன்னுடைய உயிர் மூச்சுன்னு நினைச்ச ஜாக்கி சான் திரும்ப ஆஸ்திரேலியால இருந்து வர்றார் வந்தோன்ன படம் நடிக்கிற முன்னாடி என்ன பண்ணாரு நான் ப்ரூஸ்லி இல்லை அப்படிங்கிறத தெளிவாயிடுறார் நான் வந்து வெறுமன சண்டை விரும்பு நான் சண்டையையும் நகைச்சுவையையும் கலந்து கொடுக்க போறேன் காமெடி இதுதான் அவருடைய கான்செப்ட் அப்படி மாத்திட்டு முதல் படத்தில் நடிக்கிறார் ஸ்னேக் இந்த ஈகிள் ஷேடோ அப்படின்னு அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டரில் வழி வருது அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஏன்னா அதுவரை ஹாங்காங் சினிமா உலகம் சண்டை நடிகரை சண்டைக்காரராக மட்டுமே பார்த்தது நகைச்சுவை நடிகரை நகைச்சுவை நடிகராக மட்டுமே பார்த்தது ரெண்டை சேர்ந்து ஒரு கலவை வருகிற போது மக்களுக்கு அந்த கலவை பிடித்து போனது அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஒரு படம் அத்தர் விட்டாரா அப்புறப்புறம் நிறைய படங்கள் ட்ரங்க் அன் மாஸ்டர் அப்படின்னு ஒரு படம் யங் மாஸ்டர்னு ஒரு படம் ஹாஃப் அ லோஃப் ஆஃப் அ குங்ஃபு அப்படின்னு ஒரு படம் எல்லாமே நல்ல வெற்றியை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது இவருடைய இருபத்தி ஆறாவது வயதுலேயே பார்த்தீங்கன்னா ஹாங்காங் சினிமா வரலாற்றிலேயே அதிகம் சம்பாதிக்கக்கூடிய நடிகர் என்ற பெயரை பெற்றவர் ஜாக்கி ஷா அதுக்கப்புறம் வந்து ஹாலிவுட்டுக்கு போகிறார் ஹாலிவுட்டில் போய் பிக் ப்ரால் அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறாரு அதுக்கப்புறம் கெனான் பால் ரன் அப்படின்றார் அந்த கெனான் பால் ரன் ரொம்ப பெரிய வெற்றியை பெற்றது அப்புறம் தி ப்ரொடக்டர்ன்னு நடிக்கிறார் ப்ரொடக்டர் தோல்வியை தழுவியது அப்புறம் ஒரு ஹாலிவுட்டில் இடம் இல்லை திரும்ப ஹாங்காங்கே வர்றார் ஹாங்காங்கில் வந்து வித்தியாசமாக படம் பண்ணும்பா அப்படின்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக முயற்சி பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாரு தி ப்ராஜெக்டேன்னு ஒரு படம் எடுக்கிறார் அந்த படம் ஒரு நல்ல முயற்சி நல்லா நிறைய வரவேற்ப பெறுது அப்புறந்தான் தொடர்ந்து நிறைய புது புது படங்கள் போலி ஸ்டோரின்ற ஒரு படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் என்ட் த ட்ராகன் அப்படின்ற படம் இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு இதுக்கு அப்புறம் திரும்பவும் ஹாலிவுட்டுக்கு போகிறார் ஹாலிவுட்டுக்கு போனால் அங்கேயும் ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணணுமே அப்படின்ட்டு அங்கே சில படங்கள் நடிக்கிறார் ரஷ் ஹவர் டூ ரஷ் ஹவர் த்ரீ இதெல்லாம் ரொம்ப பெரிய வெற்றியை பெற்ற படங்கள் ஹாலிவுட்டில் அவர் நடித்த படங்கள் எல்லாமே ஒரு அதாவது மிஸ்டர் நைஸ் கை அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டார் அதுவும் நல்ல வெற்றியை பெற்ற படம் விதவிதமான படங்கள் விதவிதமான சினிமா கதைகள் அதாவது வந்து ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு அதுவும் நல்ல வெற்றி எல்லாமே வித்தியாசமான கதைகள் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவருடைய பட தலைப்புகளே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படிப்பட்ட படங்கள் நிறைய நடிக்கிறார் நடிச்சுட்டு வர்றாரு அப்புறம் வந்து ஒரு கடலில் வந்து நம்மளால் வந்து ரொம்ப பெரிய ஹீரோ கேரக்டர் நடிக்க முடியாட்டிங்க கூட சப்போர்ட்டிவ் கேரக்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு இவரே இல்லை இயக்கி கரா தேக்கிட்டு அப்படின்னு ஒரு படம் ரெண்டாயிரத்தி பத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை நடிக்கிறாரு ஒரு இடத்துல ரெண்டாயிரத்தி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு என்னால இனிமேலாம் பெருசாக சினிமால் நடிக்க முடியலப்பா வயசாகி போச்சு அதனால் பின்னாடி இருந்து சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ண போகிறேன் பின்னாடி இருந்து இயக்க அப்படின்றாரு அப்படி நிறைய படங்கள் பட்டார்ஜி ஃபாரினர்னு ஒரு படம் வந்தது இது மாதிரி குங்ஃபு யோகான்னு ஒரு படம் வந்தது நிறைய டிவி சீரியல்லே பண்ணார் குங்ஃபு பாண்டான்னு ஒரு டிவி சீரியல் மிகப்பெரிய பெருமை பெற்றது எல்லா அளவில் என்ன நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அவரை பற்றி சொல்கிறப்ப அழகாக சொல்கிறாங்க நடிக்கிறது வாழ்க்கையில் உண்மைதான் வாழ்க்கை அப்படினு நடிக்கக்கூடியவரா ஒவ்வொரு சண்டை காட்சியிலும் தானே மிகப்பெரிய நடிகரான பிறகு சண்டை காட்சியில தானே குதிச்சு தானே சண்டை போட்டு டூப்பே விரும்ப மாட்டாரான் விரும்பாத ஒரு உண்மை நடிகர் அப்படின்றாங்க அவர் உடம்புல உடையாத எலும்புகளே கிடையாதாங்க எல்லா எலும்பும் ஒரு உடைஞ்சிருக்குமா திடீர்னு பார்த்தா ஆறு மாசம் படத்தடிக்கா இருப்பாராம் அப்புறம் சந்தும்ப நடிப்பாரான் அதே வீரத்தோட அவ்வளவு சிறந்த மனிதர் நல்ல பாடகரம் கூட இருபது மியூசிக் ஆல்பம் வெளியிட்டு அது நிறைய பேர் தெரியாது இருபது மியூசிக் ஆல்பம் வெளியிட்டிருக்காரு ஜாக்கி ஜான் எல்லாத்துக்கும் மேல ஜாக்கி ஜான் ஒரு நல்ல ஒரு அருமையான மனிதருங்க அதாவது ஆஹ் சீனத்த சீன நாட்டில இருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு உதவி இருக்காரு சீன நாட்டில் இருக்கக்கூடிய பூகம்பத்துக்கு தாய்லாந்து வெள்ளப்பெருக்கு நிறைய பணத்தை நன்கொடைய அள்ளி கொடுத்திருக்காரு நிறைய பேர் கல்விக்கு நிறைய தான தர்மங்கள் அள்ளி அள்ளி வழங்கியிருக்காரு ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர் அஹ் போதை மருந்துக்கு எதிரான தூதுவராக போதை மருந்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு போதை மரத்துக்கு எதிரான தூதுவராக சிங்கப்பூர் நாட்டால் அங்கீகரிக்கப்பட்டவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது மிகப்பெரிய சோகம் என்ன தெரியுமா அவருடைய மகன் ஜேசின் பேரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல போதை பொருள் பயன்படுத்தியதற்காக தண்டனையை அனுபவித்தான் ஜெயிலுக்கு போயிட்டான் நம்ம ஊர்ல என்னன்னா பிரபலத்துடைய பையனா நிறைய பிரஷர் கொடுத்த வெளியே கொண்டு வராங்க பத்திரிகைல நியூஸே வராமத்துவாங்க பிரஸ் மீட்ல ரொம்ப அழகா சொல்றாரு ஜாக்கி ஜான் நான் வந்து போதை மருந்துக்கு எதிரானவன் போதை மருந்து பயன்படுத்தியது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஜேசி நிச்சயம் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் அவர் எடுத்த தவறான முடிவு அவன் தண்டனையை அனுபவிக்கட்டும் இந்த தில் யாருக்கு வரும் தன்னுடைய பையனாக இருந்தாலும் தப்பு தப்பு அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லக்கூடிய பக்குவத்தை பெற்றவர் சிங்கிள் மேன் சினிமா என்று சொல்லப்படக்கூடிய ஜாக்கி ஜான் நமக்கெல்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு வரலாற்று நாயகன் பத்து பேர் சேர்ந்து வாழ்ந்தால் எவ்வளவு பெரிய சாதனை நிகழ்த்த முடியுமோ அந்த அளவிற்கு ஆன சாதனையை ஒரு தனி மனிதன் ஆற்றியிருக்கிறார் அவர்தான் ஜாக்கி ஜான்